तापत्रय சச்சிதானந்தூபாய விஷ்த்தியதித்தவே தாபத்தய விநாசாயமசர் மேலும் தொடர்ந்து உபதேசம் பண்ணுகிறார் தனஞ்சமலம் எதோ வை ஜனம் ச விஞ்ஞானம்தி கலேவரஸ் மிருத்யும் ந பசியி துரந்த வீரியம் பணத்துக்கு தர்மந்தான் பலன் அந்த தர்மத்துக்கு பலன் அபரோக் ஞானத்தோட கூடின ஜானம் ஆ ஞானம் விஜயானம் சவிஜான ஜானந்தான் அதை தொடர்ந்து அனுப்பிரசாந்தி பிரசாந்திங்கிறது மோட்சம் அனுப்பஷிம்தி அதாவது ப்ரம்ம அஸ்திங்கிறதுங்கிறது சவிஞ் அஹம் ப்ரம்மா அமைங்கிற ஜானத்தினால கிடைக்கிறது மோட்சம் அஹ் கர்மா கர்மத்துரித்தம் தய வி பிரக்கசத்தை ஆதிசங்கர் சீக்ஷல்லி வியாக்கியான சொல்றேஷு சுகத்துக்காக இந்த தனத்தை மிருத்யூ வரப்போறத அவர்கள் காண்கிறார்கள் இல்லை ஆகவே இந்த சரீரத்தை கொண்டு நாம சம்பாதிக்கிற தனமெல்லாம் தர்மத்துக்கு உபயோகப்படுத்தணுமே தவிர கேவல ஷரீராதி சுகங்களுக்கெல்லாம் உபயோகப்படுத்தக்கூடாது என்று இங்கே சமசர் உபதேசம் பண்ற இது அண்மையும் இப்படி பண்ணப்பட்டிருக்கு யத யதாச்சான் இருக்கு தனம் சான் இருக்கு அப்புறம் யதா வையின்னு இருக்கு ஆஹா எத்தகாவை அனுப்பிரசாந்தி சவிஜானம் ஜானம் தர்மேகபலம் தனஞ்ச மோக்ஷத்துக்கு சாதனமாக இருக்கக்கூடிய அபரோக்ஷானத்துக்கு சாதனமாக இருக்கக்கூடிய ஜானத்துக்கு சாதனமாக இருக்கக்கூடிய தர்மத்துக்கு சாதனமாக இருக்கக்கூடிய பணத்தை இப்படி வீட்டில் உடம்புக்கும் லௌகிக விஷய சுகத்துக்கும் உபயோகப்படுத்துகிறார்கள் அழிஞ்சு உடம்புக்காக உபயோகப்படுத்துகிறார்கள் பகவானிடத்தில் மனசை வச்சு மோட்சம் அடையறதுக்கு ருச்சி அதில் ஏற்படுறது இல்லை ஆகவே அர்த்த காமமெல்லாம் தர்மத்துக்கு உபயோகப்படுத்தணும் அர்த்தமும் காமமும் தர்மத்துக்காகங்கிற விஷயத்தை இவர்கள் அறிகிறார்கள் இல்லைன்னு தர்மத்தை அனுஷ்டிக்காதவர்கள் ஈஸ்வர பக்தி பண்ணாதவர்கள் எல்லாம் நிந்தனை பண்ணுறார் சமசர் என்னுடைய சாரம் என்னன்னா ஸ்ரீஹரி பக்தி பண்ணி அது மாத்திரமல்ல பொருளை கொண்டு முக்தியை தேடனும் பொருளும் இன்பமும் வீடுபேற்றுக்காகங்கிற ஒரு உயர்ந்த தத்துவத்தை இங்கே உபதேசம் பண்ணியிருக்க தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை நம்ம பிறகு பார்க்கலாம் தனஞ்ச தர்மை கலம் யதோவை ஜானம் சவிஜானு பிரசாந்தி கிரகேஷு யுஜந்தி கலேவரஸ்ய வீரியம் தேனி மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக